வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினேழு இந்த நாளில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு மேஜர் பிரேசர் என்பவர் தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் மட்டக்களப்பு நகரை டச்சுக்காரர்களிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பின்லாந்து போரில் ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது பின்லாந்து ரஷ்யாவிடம் கையளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆழ்கடல் தொலை சேவை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆர்வில் ரைட்டின் விமானம் தரையில் மோதியதில் அதில் பயணம் செய்த தாமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்பவர் கொல்லப்பட்டார் விமான விபத்தில் உயிரிழந்த முதலாவது மனிதர் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஃப்ளோரிடாவை தாக்கிய கடுமையான சூறாவளி காரணமாக இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹைதராபாத் நிசாம் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்து தனது ஹைதராபாத் பிராந்தியத்தை இந்தியாவுடன் இணைக்க சம்மதம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதல் முறையாக உள்ளே இழுத்து கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட மேற்கூரையுடன் கூடிய விளையாட்டு அரங்கமான சிவிக் அரேனா விளையாட்டு அரங்கம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் அமைக்கப்பட்டது 1978 தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் எகிப்து ஆகிய நாடுகள் காம்ப டேவிட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்து நாட்டில் சாலிடாரிட்டி தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு லினக்ஸ் இயங்குதளம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடைசி ரஷ்ய படை போலந்திலிருந்து வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வில்லியம் ஹெர்சல் மைமாஸ் என்ற துணைக்கோளை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா தனது முதலாவது மீல் விண்வெளி ஓடமான என்டர்பிரைசஸ் பற்றிய தகவல்களை வெளியிட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஃபேர்னார்ட் ரீமன் ஜெர்மனிய இத்தாலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு அனகாரிக தர்மபால இலங்கை பௌத்த அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தந்தை பெரியார் என அழைக்கப்படும் ஈவே ராமசாமி இந்திய அரசியல்வாதி திராவிட கலக நிறுவனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வாரா தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வே சாமிநாத சர்மா தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வில்லியம் கப்பல்லாவ இலங்கையின் ஆளுநர் முதலாவது ஜனாதிபதி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நரேந்திர மோடி இந்தியாவின் பதினைந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கிபி அரவிந்தன் ஈழத்து எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கு வன்னியசிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிக்கா தமிழறிஞர்